பள்ளிவாசலில் பொருளை விற்பவரையோ அல்லது வாங்குபவரையோ நீங்கள் கண்டால் உம் வியாபாரத்தில் அல்லாஹ் லாபம் அளிக்காதிருப்பானாக என்று கூறுங்கள் மேலும் காணாமல் போன பொருளை பள்ளிவாசலில் சப்தமிட்டு தேடுவோரை நீங்கள் கண்டால் அல்லாஹம்கு அதை திருப்பி தராமல் இருப்பானாக என்று கூறுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று மூன்று இரண்டு ஒன்று இது ஹசன் என திருமதியுமாக கூறுகிறார்கள்